பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் உள்ள பத்து வசனங்களை ஒருவர் மனநம் செய்தால் அவர் தஜாலை பாதுகாக்கப்படுவார் என்று நபி சலாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் கடைசியில் உள்ள பத்து வசனங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது